நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா கற்றவரை கைவிடுதலும் ஆராயாமல் காரியம் செய்தாலும் துன்பத்தை செய்து அதை பற்றி பேசி மகிழ்வதும் துன்பத்தை தரும் ஆம் கற்றவரை கைவிடுதலும் ஆராயாமல் காரியம் செய்தலும் துன்பத்தை செய்து அதை பற்றி பேசி மகிழ்வதும் துன்பத்தை தரும் என்கிறார் அரிஸ்டாட்டில் நன்றி வணக்கம்